प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம மைய பிரகதி சூயத்தை சராச்சரம் அனே கௌய हे பரிவர்த்தய அர்ஜுன அத்தியக்ஷேணமயா பிரகிரு சச்சராச்சரம் சூயதே அத்தியக்ஷேணமயா அப்படின்னு சொன்னால் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற என்னால் என்னுடைய சாநித்தியத்தில் நான் எந்த மாற்றத்தையும் என்னிடத்திலே உண்டு பண்ணிக்கொள்வதில்லை நான் அறிபவனாக மாத்திரம் இருக்கிறேன் உணர்வு மாத்திரமாக நான் இருக்கிறேன் என்னிடத்தில் யாதொரு மாற்றமும் நிகழ்வதில்லை ஆனால் என்னை சார்ந்து இருப்பாகிய என்னை சார்ந்து இந்த பிரகிருதி பிரகிருத்தின்னா மாயாசக்தி சச்சராச்சரம் சூயத்தே சச்சரம் என்றால் அசைகின்ற அச்சரம் என்று சொன்னால் அசையாத அசைகின்ற உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் உயிருள்ள உயிரற்ற வஸ்துக்கள் அசையாத உயிருள்ள உயிரற்ற வஸ்துக்கள் இவைகளையெல்லாம் சூயத்தை பிரகிருதியானவள் தோற்றுவிக்கிறாள் அதாவது ஈஸ்வரனுடைய சந்நிதியில் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால மாயாசக்தியானது படைப்பை வெளிப்படுத்துகிறது ஆக இங்கே கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் தூய உணர்வு எந்த செயலையும் புரியறதில்லை அதாவது ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இந்த மேட்டர் அப்படி நம்ம புரியறதுக்காக சொல்கிறோம் அந்த பிரகிருத்தியானது அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ்னுடைய சான்நித்தியம் சாநித்தியம்னா பிளெஸ்ஸிங்ஸ்னால இந்த மேட்டர் எல்லாத்தையும் ப்ரொட்யூஸ் பண்ணுறது அதாவது கான்ஷியஸ் பீயிங் நான் கான்ஷியஸ் பீயிங் அதுலையும் அசைகின்ற அசையாத மூவபுள் இம்மூவபுள்னு சொல்லலாம் உயிர் உள்ள உயிரற்ற வஸ்துக்களையெல்லாம் சிருஷ்டி பண்ணுகிறது அனேனகேத்துனா இந்த காரணத்தினால ஜகத்து ஜெகத்துன்னா இந்த பிரபஞ்சமானது விபரிவர்த்தத்தை விபரிவர்த்தத்தைன்னா நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த ஸ்லோகத்தில் இதுதான் விஜானம் அதாவது ஞான விஜானம்ங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த படைப்புன்னு சொல்ற போது அத்வைத சித்தாந்தப்படி உணர்வு மாயா அந்த மாயையில் பிரதிபிம்பிக்கிற நிழல் உணர்வு தூய உணர்வு செயல்படாது அது வந்து மாற்றமற்ற காரணம் விவர்த்த காரணம்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த மாயா சக்தி பரிணாம உபாதான காரணம்னு சொல்லுவோம் அதாவது மெட்டீரியல் காசு அது மாடிஃபிகேஷன் அது மாறக்கூடியது ஆனால் அது இனர்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வேணும் கான்ஷியஸ் தன்மை வேணும் உணர்வு வேணும் உணர்வு அது செயல்பட முடியாது ஆக நிஜ உணர்வாகிய தூய உணர்வு வெறும் சாநித்தியம் எப்படி ஒரு வெளிச்சத்தில் நாம் காரியம் பண்ணுறோமோ நம்ம பண்ணுற காரியங்கள் வெளிச்சத்தை பாதிக்காதோ அது மாதிரின்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் இது ரொம்ப நுண்மையானது இந்த எக்ஸாம்பிள் புரியலாம் ஆனால் இது மிகவும் ஆழமானது திரும்ப திரும்ப சிந்தித்து புரிந்து வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிறகு அந்த நிழல் உணர்வு இருக்கிறது அதுதான் அறிவு காரணம் ஆக அறிவு காரணம் அப்புறம் கச்சா பொருள் என்று சொல்லப்படுகின்ற மெட்டீரியல் காசு அப்புறம் தூய இருப்பு உணர்வு இந்த மூன்றும் சேர்ந்து தான் இந்த படைப்புக்கு காரணம் ஆக தூய உணர்விலிருந்து மாயாசக்தியானது நிழல் உணர்வாகிய அறிவு காரணத்தை பெற்று தன்னுடைய பரிணாமத்தன்மையை படைப்பாக வெளிப்படுத்துகிறது என்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது விபரிவர்த்தத்தைன்னா இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு படிக்கிறதுக்கு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் பரிவர்த்தே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்